சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரீர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாயவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் இங்க அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் 76 ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம் என்று பார்க்க இருக்கும் ஸ்லோகத்தின் எண் எழுபத்தி ஏழு யத் பிராச்சியாம் பிராக்சகாஸ்தி பிரபவதீச்சாச்சிய அசோ யுத்தம் மத்னோவ் விவானு விஷ்வம் சீ ரூமலத்தை பற்றிய வர்ணனை செய்து வருகிறார் அருணனை பற்றி ரதத்தை பற்றி குதிரைகளை பற்றி வருணனை எல்லாம் முடிஞ்சு போச்சு சூரிய மண்டலத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்றார் இதுல என்ன சொல்றார் கிழக்குன்னு ஒரு திசை எப்படி ஏற்பட்டது நாமெல்லாம் என்ன சொல்றோம்னா கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது அப்படின்றோம் ஆனால் மயூரகவி சொல்றார் கிழக்குங்கிற திசையே சூரியனால தான் ஏற்பட்டது அப்படிங்க சூரியன் உதிக்கிறதுனால தானே நம்ம அதை கிழக்கு திசைன்னு சொல்றோம் அதாவது இந்த மாலுமைகள் கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமைகள்லாம் ஒரு கம்பஸ் வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி குறிப்பிட்ட திசையில தான் நோக்கி நிற்கும் அது எப்படி நிற்குது என்றால் இந்த பூமி ஒரு பெரிய காந்தம் ஒரு பெரிய மேக்னெட் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு மேக்னெட் தான் சூரியன்லயும் மேக்னடிக் பவர் இருக்கு பகவான் அதை எப்படி அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன கிழக்கு திசை என்று ஒரு திசை மக்களுக்கு வேணும் நம்ம உடம்புல கிழக்கு திசை இருக்கு வடக்கு திசை இருக்கு மேற்கு திசை இருக்கு தெற்கு திசை இருக்கு அதனாலதான் வந்து சில காரியங்களை வலதுகையால செய்யணும் சில காரியங்களை இடதுகையால செய்யணும் ஆண்கள் இடது பக்கம் அப்படி கை வச்சு படுக்கணும் பெண்கள் வலது பக்கம் அப்படி வச்சு படுக்கணும் எல்லாருமே கிழக்கு பக்கம் தான் தலைவச்சு படுக்கணும் கிழக்கு பக்கம் யாரும் கால் நீட்டக்கூடாது கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிற காரணம் என்னென்ன பூமிக்கு வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இருப்பது போல இந்த ஒளிமண்டலத்துக்கு இருக்கிறது சூரியனுக்கு இருக்கிறது நம் உடலுக்கு இருக்கிறது சகல கிரகங்களுக்கும் இருக்கு அதில் பகவான் வந்து ஒரு சிங்க்ரினைசேஷன் பண்ணுறான் இந்த ஈஸ்டும் அந்த ஈஸ்டும் இந்த கிழக்கும் அந்த கிழக்கும் ஒத்துப்போகணும் ஒன்றுக்கு ஒன்று காண்ட்ரரியாக இருக்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிது இதெல்லாம் பெரியவங்க பார்த்து தான் என்ன சொன்னாங்க கிழக்கு தசை நோக்கி சவரம் பண்ணாதீங்க கிழக்கு தசையை நோக்கி மலம் கழிக்காதீங்க கிழக்கு தசை நோக்கி ஒன்றுக்கு இருக்காதிங்க சொல்லி வச்சாங்க சில பேர் வீம்புக்கு நான் அப்படி இது இருந்து வந்திருக்கேன் எத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் ஆகலை நான் இனிமேல் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரிசல்ட்லாம் உடனே தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆன பிறகு அதனுடைய ரிசல்ட் ஒட்டு மொத்தமா அன்ரெக்டிஃபைபிளா தெரியும் அவங்களால அதுல இருந்து மீளவே முடியாது அப்படி ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்துருவாங்க அதுல ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னான்னா தகப்பனை அடிக்கக்கூடிய மகன் பிறப்பான் இந்த மாதிரி ஆச்சாரங்களை ரொம்பவும் வேணும்னு வீம்புக்கு மீறுறாங்கல்ல அவங்களுக்கு பிறக்குற பிள்ளை அம்மா அப்பாவே அடிக்கும் என்ன செஞ்சா அம்மா அப்பாவுக்கு ரத்த கண்ணீர் வருமோ அந்த காரியத்தை வேணும்னு விரும்பி செய்யும் அப்படி பிள்ளை பிறக்கும் ஆச்சார அனுஷ்டானங்களை மீறுறதுல இது ஒரு தண்டனைன்னு சொல்லியிருக்கு இப்போ இங்கே பகல் என்று ஒரு பொழுது பிரிவு இரவு என்று ஒரு பொழுது பிரிவு சூரியனால் தான் ஏற்படுகிறது கிழக்கு என்ற ஒரு திசை சூரியனால் தான் ஏற்படுகிறது திசைகளை நிர்ணயிப்பவனே சூரியன்தான் சூரியன் கிழக்கில் உதிக்கல சூரியன் உதிக்கிறதுனால அந்த திசைக்கு கிழக்குன்னு பேரு அப்படின்ற இப்போ பகவான் கலைச்சி ஆறான்னு வச்சுக்கோம் இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் சிஸ்டம் பூரா மாற்றி நாளையிலிருந்து வடக்க சூரியன் உதிக்குது அப்படின்னு பண்ணினான் என்றா நாளையிலிருந்து வடக்குதான் கிழக்கு ஆயிடும் தெற்கு தான் மேற்கு அப்படி ஆயிடும் என்ன அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு காந்த சக்தி அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு காந்த மண்டலம் இருக்கிறது அந்த காந்த மண்டலமானது மீதி எல்லா கிரகங்களையும் தான் நினைச்சபடி அந்தந்த பொசிஷன்ல உக்கார வைக்கக்கூடிய சக்தி உள்ளது அந்த சூரியனை மட்டும் பகவான் பொசிஷன் மாத்தினான் அந்த சூரியனோடு சேர்ந்து எல்லா கிரகங்களும் ஆட்டோமேட்டிக்காக திரும்பும் அவன் எல்லா கிரகத்தையும் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஒரு சைக்கிள் இருக்கு அந்த சைக்கிளுடைய ஹேண்ட்பேரை திருப்பினா வண்டி திரும்புது பஸ் ஓட்டும் போது ஸ்டீரிங் வீலை திருப்பினா பஸ்ஸே திரும்புது மாதிரி இந்த ஒளி மண்டலத்துக்கு எல்லா கிரகங்களுக்கும் மைய ஈர்ப்பு ஸ்தானம் சூரியன் இப்ப நம்மால சூரியனை தூக்க முடியாது ஆனா பகவான் சூரியனை தூக்கிடுவான் அவன் சூரியனை அப்படி தூக்கி அப்படி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் எவ்வளவு தூரம் அந்த சூரியனை நகத்தி வைக்கிறானோ அவ்வளவு தூரம் இந்த ஹோல் மண்டலம் அப்படியே அந்த சோலார் மண்டலம் போய்டுவான் பின்னாலே அப்படி ஒரு அமைப்பு இருக்கு இதான் இந்த ஆரியபட்டா என்ற ஒரு வானசாஸ்திரி நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சு சூரிய சித்தாந்தம் முதலிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு அது மாதிரி இந்த பூமிய இதனுடைய இடத்திலிருந்து நீங்க நகர்த்தினீங்கன்னா அதனால கம்ப்ளீட் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் பூமி மட்டும் இல்ல பல நட்சத்திரங்கள் இழுக்கப்படும் சூரியனுக்கும் பாதிப்பு ஏற்படும் சந்திரனுக்கும் பாதிப்பு ஏற்படும் கண்காணாத ஒரு கயிறு அனைத்தையும் கட்டி வைத்திருக்கிறது அந்த கயிறு என்னன்னா அதுதான் அந்த காந்த சக்தி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு அதுல இருக்கு அதன் உதிப்பதனால்தான் கிழக்கு திசை என்று ஒரு திசை உருவானது சூரியன் இருப்பதனால்தான் பகல் என்று பெயர் ஏற்பட்டது சூரியன் இருப்பதனால்தான் இரவு என்று ஒரு பொழுது ஏற்பட்டது இப்படி காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலம் காலத்தை மட்டுமா நிர்ணயிக்குது இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் நன்மையும் செய்கின்றான் அப்படிப்பட்டவன் உங்களுக்கு சகல சேமங்களையும் செய்யட்டும் என்று வாழ்த்துகிறார் ஒரு பதமா பாருங்க தசை பிராக்னா முதல் முறை காலையில தான் கிழக்கு திசை வெளிச்சமடையுது முதல் முதன்னு சூரியன் உதைக்கிற போது கிழக்கு திசை தான் நன்மை அடையுது அப்புறம் தான் மேற்கு தசை நன்மை அடையுது அப்புறம் தான் மற்ற திசைகள் சக்காஸ்தி அப்படின்னா ஷைன்ஸ் ஒளிவிடுகிறது அப்படின்னு அர்த்தம் சகாஸ் அப்படின்னா ஒளிதல் ஷைனிங் அப்படின்னு அர்த்தம் அப்போ கிழக்கு திசை ஒளிவிடுவதற்கு காரணமானவன் சூரியன் சரி அந்த ஒளியின் எதை சொல்றார் அப்படின்னு சொன்ன இப்போ சன்ஃபிளவர் ஒரு பூ இருக்கு அந்த பூ எப்பவுமே சூரியனுடைய திசையை நோக்கி தான் இருக்கும் அது மாதிரி பல தாவரங்களுக்கு பகவான் ஒரு விதி நிர்ணயிச்சிருக்கிறான் சூரியனை அனுசரித்தே அவை வாழ்கின்றன கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் முதற்கொண்டு இந்த சூரிய உதயத்தினாலே பாதிப்பு அடைகின்றன கடலுடைய அதிக ஆழத்திலே ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய இருண்ட இருக்கக்கூடிய மீன்களுக்கு கூட சூரிய உதயத்தினாலே உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த கடல் நீருக்குள்ளே அந்த கரண்ட்ஸ் மாறுது சூரியன் உதிக்கிறதுனால எவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன ஒரு பதினைஞ்சு பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா அப்போ ஒரு காலையில் அஞ்சரை மணிக்கு ஒருத்தன் காலிங் பெல் அமுகிறான் இவங்க காலிங் பெல் மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணாம விட்டாங்க அந்த காலிங் பெல் எப்படிப்பட்ட காலிங் பெல் அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கிற மாதிரி காலிங் பெல் அதை அடிக்கிற அடியில பதினஞ்சு பேரும் திட்டா போட எந்திரிக்கிறான் ஏன்னா காலிங் பெல் அடிக்கிறவன் சாமானியப்பட்டவன் இல்லை அவன் கிராமத்துல இருந்துருக்க பால்காரன் அவன் சுவிட்சில் கை வச்சானா எடுக்கிறது இல்லை அவன் ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் எடுக்க மாட்டான் யாராவதுன்னு சத்தம் வரணும் அது வரைக்கும் எடுக்க மாட்டான் இந்த மாதிரி நான் பாத்துருக்கேன் சில பேரு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அஞ்சு வீடு ஆறு வீடு இருக்கும் எல்லாத்துக்கும் மொத்தமா காலிங் பில் கீழே இருக்கும் இவன் ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி வந்திருப்பான் அது எந்த வீடுன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணுவான்னு தெரியுமா அத்தனை சுவிட்சை சேர்த்து அமுக்குவான் எல்லாம் வாங்கடா வழியில எனக்கு வேண்டிய ஆள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கை போட்டுரும் அது மாதிரி ஒரு ஆள் வந்து காலிங் பில் சுவிட்சில் கைவச்சமா எடுக்கவே இல்லை அப்ப என்னடா தூங்கி கிட்டுக்கிற பதினைஞ்சு பேரும் தட்டா புடான்னு வேட்டியை கட்டி சேலையை கட்டி யாரது யாரதுன்னு ஓடினு பார்ப்பான் அது மாதிரி தான் சூரியன் கிழக்க உதிக்கிற போது என்னடா ஆகுதுன்னா இந்த சகல மண்டலங்களிலும் மாற்றம் உண்டாகிறது யாரும் சும்மா இருக்க முடியாது சூரியனுடைய உதயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க முடியாது கனவுகள் கூட சூரிய உதயத்துக்கு பின்னால வர்ற கனவுக்கு பலன் வேற சூரிய உதயத்துக்கு முன்னால வர்ற கனவுக்கு பலன் வேறன்னு சொல்லியிருக்கிறான் சூரிய உதயமானது கனவுகளை பாதிக்கிறது அந்த பலனையே மாத்தி விட்டுருவான் அதை தான் சொல்ற சக்காஸ்தி எட்டு காலங்காத்தால அவன் கிழக்கு மண்டலத்திலே ஒளிர்கிறான் கிழக்கு திசையை ஒளிரச் செய்கிறான் பல உயிரினங்களுடைய இயக்கத்தையே மாற்றுகிறான் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம உடம்புக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நேத்து சூரிய சகசிரநாமம் பலஸ்திருதியில பார்த்தோம் கண்களுக்கும் எல்லாருடைய கண்களுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போ உங்க ஜாதகத்தில் சூரியன் பலவீனமா இருந்தால் அவங்களுக்கு கண்ட வியாதி வரும் ஆத்மா பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஞானிகளுக்கெல்லாம் விழிப்படைகிறான் எங்க பருவ மத்தியிலே சூரிய நாராயணன் இருக்கிறான் அவன் விழிப்படைகிறான்னு சொல்லியிருக்கு அகமதாபாத்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் அக்ஷர்தாம்னு ஒன்னு இடம் இருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆச்சான் அது யாரோட கோவில் அப்படின்னா சுவாமி நாராயண் ஒரு மகான் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுல பிறந்தாராம் ஏழு வயசுலேயே சகலவிதமான வேதங்கள் உபனிஷதங்களும் தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாதிரி வந்துருச்சு லேசாக சொல்லி கொடுத்தா போதும் இப்போ வாணிஜெயராமுக்கு சங்கீதம் வந்த மாதிரி மேண்டலின் சீனிவாசனுக்கு வாத்தியம் வந்த மாதிரி சகல வேதங்களும் உபனிஷதங்களும் தொட்டவுடனே வந்துருச்சு அந்த பையனின் மகா பெரிய ஞானி அவருக்குன்னு எழுப்பப்பட்ட ஒரு கோவில் பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி பெரிய சாதனைகள் செய்திருக்கிறார் பெருமாளுடைய பெருமையை பரப்பியவர் அந்த கோவில் ஒரு சில ஏழடி உயரத்துக்கு சாலிட் கோல்டு அவருக்கு செலவு வச்சிருக்கிறாங்க அது ஏறு ஏரியாவே ரொம்ப ஏக்கர் கணக்கு அதிகமா இருக்குமா அந்த கோவிலுடைய நீளம் மட்டும் இருநூத்தி அடி நீளம் அகல நூத்தி அடி என்று சொல்றார்கள் அதை சுற்றி பார்க்கறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுமா டிக்கெட் இருபது ரூபா அங்கே இருபத்தி கேமரா கொண்டு ஒரு பதினான்கு ஸ்கிரீன்ல சைமல் படம் தெரியற மாதிரி சுவாமி நாராயணனுடைய வாழ்க்கை வரவதை காட்டுகிறார்கள் உலகத்திலேயே இந்த மாதிரி எங்கே இல்லைன்னு சொல்றாங்க இதுல இந்த கோவிலுக்கு பெயர் அக்ஷர் தாம் தாம்னா இருப்பிடம் அக்ஷர்னா அழியாத அழியாத இருப்பிடம் என்ன அழியாத இருப்பிடம்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு ஞானியும் தன்னுடைய புருவமதியிலே சூரிய நாராயணன் அவன் இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களுக்கு தலைவனாக வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக ஆகிவிடுகிறான் எப்படி மற்ற கிரகங்களுக்கு சூரியன் தலைவனோ மனித இனத்துக்கு ஒவ்வொரு மகானும் தலைவனாகிறான் என்று சொல்லி அந்த கோவில இந்த இந்திய நாட்டு மகான்கள் எல்லாருக்கும் சிலை இருக்கு அவருக்கு தங்கச்சிலைனா மற்றவங்களுக்கு எல்லாம் ராஜஸ்தான் மார்பிளில் படிங்கல சிலை இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம ஆண்டாளுக்கும் அங்கே சிலை இருக்கு ஆண்டாளுடைய சிலை அங்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான இடம் அதில் சொல்றாங்க பகவான் வந்து அவதாரங்கள்லே மனிதர்களை அனுகிரகித்ததை இந்த மகான்கள் மூலமா அனுகிரகித்தது தான் ரொம்ப மோர் டைரக்ட் அண்ட் மோர் அப்பீரிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் முடிஞ்ச அகமதாபாத் பக்கம் போறவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க கட்டணம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை இருபது ரூபாய்தான் மகான்களுடைய தரிசனம் பெரிய பண்ணியன் அதுபோல இங்கே இவன் கிழக்கு மண்டலத்தை ஒளிர்வித்து சகல உயிரினங்களையும் உசுப்பி விடுகிறான் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி சக்தியும் ஞான சக்தியும் சுறுசுறுப்பும் அவர்களை செயல்பட வைக்கிறது அடுத்து என்ன ஆகுதுனா பிரபவதின இந்த கிழக்கு திசையில அவன் என்ன பண்றான் உஜ்ஜி மேல் எழும்புதல் அப்படி கிழக்கு திசையிலிருந்து மேலெழும்பிய அந்த சூரியன் யுத்தம் மத்தியே எத் அஹ்னாக அகனஹனா பகல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியன அந்த வானத்தினுடைய உச்சியிலே யுத்தம் யுத்தம் அப்படின்னா மிகவும் பிரைட்டாக பிரகாசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் உச்சி பொழுது வேலை இருக்குதே அந்த நேரத்திலே உடம்பு வந்து ரொம்பவும் தவங்கி போயிருக்கும் உடம்பு பாதிப்படைஞ்சிருக்கும் அந்த நேரத்திலே உச்சி பொழுதுல தூங்கக்கூடாது ஏதாவது இறை வழிபாடு செய்யணும் பகல் புணர்ச்சி ஆகாது இப்படியெல்லாம் பலர் தடுக்கிறார்கள் அந்த நேரத்திலே உச்சி பொழுதுல இறை வழிபாடு சிறந்ததுங்கிறாங்க பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து பனிரெண்டு அஞ்சு வரைக்கும் சூரியன் நிலையாக நிற்கிறான் அப்படிங்கிறது வானசாஸ்திரம் காலையில ஆறு மணிக்கு உதயமாகற சூரியன் ஒவ்வொரு வினோடியும் கொஞ்சம் கொஞ்சமா அசைகிறான் ஆனா நான் சொல்றேன் உச்சி பொழுது பனிரெண்டு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரே இடத்துல ஸ்டில்லாக நிற்கிறான் காரணம் என்னென்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய நீழ் வட்டத்தில் அந்த இடத்த அவன் கிராஸ் பண்ணுற அது அசையாமல் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் பகவானை தொழ வேண்டும்ன்ற நீங்கள் இந்த துலுக்கர்கள் வந்து வாங்க சொல்கிற போது அவன் கணக்கு பண்ணி தான் உச்சி பொழுதலை வந்து வாங்க சொல்லுவாங்க நம்ம நாட்டிலையும் அந்த பழக்கம் உண்டு உச்சிகால பூஜைன்னு பூஜை இந்து மதத்தினுடைய எல்லா கோவில்கள்லையும் உச்சிகால பூஜைனும் உண்டு நம்ம திருப்பதி மலையில் இந்த உள்ள நீங்க ஏற போற போது மலையடி வாரத்தில் அலிபிரீனு ஒரு இடம் இருக்கு அதை ஸ்ரீபாத மண்டபம்னு இப்ப சொல்லுவாங்க அதனுடைய கதை என்னன்னா அங்கேதான் ராமானுஜர் திருப்பதியில் இருந்தபோது உபநியாசம் பண்ணுவாரான் டெய்லி காலையில் குளிச்சுட்டு ஆகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நேரம் போறதே தெரியாத அவரவருக்கு அப்படியே கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் மகுடி முன்னால பாம்பு மாதிரி சொற்கு போய் உக்காந்துருப்பான் துவனி அவ்வளவு கம்பீரமான துவனி சும்மா பிரவாகமாக வரும் கொட்டேஷன்ஸ் அப்ப இவருடைய மாமன் திருமலை நம்பின் ஒருத்தர் அவருக்கு என்ன கைங்கரியம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கீழே இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் திருப்பதி பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுக்கணும் இவர் தீர்த்தம் எடுக்க வர ராமானுஜியோடைய உபன்யாச கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருவாரு அங்கே உட்காந்து இவருக்கு நேரம் போற தெரியாது உச்சி காலம் பொழுது ஆயிடும் ஐயோ ஐயோன்னு சொல்லி கதறிக்கிட்டு ஓடுவாராம் அப்பனே மலையப்பனே நான் மன்னிச்சுக்கப்பா தெரியாம நான் வந்து கதை கேட்டேன் நான் என் சேருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க கதை கேட்டு உட்காந்துட்டேன்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு குற்ற உணர்வோடு பெருமாளுக்கு போய் அந்த திருமஞ்சன தீர்த்தம் பண்ணுவாரு ஒரு நாள் அந்த மாதிரி அவர் லேட் ஆன போது இவருக்கு அழுகே வந்துருச்சான் பெருமாளே எனக்கு என்ன திருத்தம் என்னாலேயே முடியலையே அப்படின்னு அழுத போது பெருமாள் அங்கே அவருக்கு காட்சி கொடுக்குற காட்சி கொடுத்து இனிமேல் கவலைப்பட வேண்டாம் உச்சிகால பூஜையை மட்டும் நீ இங்கே நான் நின்ற இடத்துக்கு அடையாளமா இதோ கருங்கல் ஆள் ஆன இரண்டு பாதங்கள் தெரியும் இதுக்கு நீ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டேன் அன்றிலிருந்து அவர் நின்றதனால் ஏற்பட்ட அந்த கல் பாத சுவடுகளிலே இவர் திருமஞ்சன தீர்த்தம் பண்ணார் இங்கே ராமானுஜருடைய உபநியாசத்தை கேட்பார் பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சிகால பூஜை இங்கேயே நடத்திடுவார் அதுக்கப்புறம் ராமானுஜர் எழுந்து போன பிறகு அப்புறம் சாவகாசமா மேலே போய் மட்டும் கருங்கிலையும் பார்ப்பார் அந்த கருங்கலாலான பெருமாளுடைய பாத சுவடுகள் இருக்கிற இடத்தை இப்போ ஸ்ரீபாத மண்டபம் கட்டிருக்கிறாங்க அதனால நீங்க மலை மேலே ஏற போற போது இந்த சிறீபாத மண்டபத்தை செய்வீங்க இது சிற்பி செதுக்காத பாதம் பெருமாள் அங்கே ஏற்பட்ட சுயம்புவான ஒரு பாதம் அது வந்து பெருமான மகிமையை காட்டக்கூடிய ஒரு இடம் அடுத்தப்பல அதுக்கு கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா தலையேறு குண்டு அப்படின்னு ஒரு இடம் தலையேறு குண்டுங்கிறது என்ன அங்கே அனுமருடைய உருவம் இருக்கும் அந்த பாறையில் அங்கே என்ன நம்பிக்கைன்னா அங்கே உங்கள் தலை வச்சு வழிபட்டால் நீங்கள் மலைக்கு மேலே ஏறும்போது உங்களுக்கு கைகால் வழி இல்லாமல் உடம்பு வலியில்லாமல் ஒழுங்கா போய் அங்கே சேருவீங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக சொல்கிறார்கள் எதுக்கு சொல்லி அந்த உச்சிகால பூஜை ஒட்டி வந்த கதைகள் இந்த திருப்பதி மலை வந்து பின்னாலே ஏற்பட்ட மலை என்கிற நம்பிக்கையெல்லாம் பொய் ரிகுவேதத்திலேயே உங்களுக்கு எட்டாவது அத்தியாயம் எட்டாவது அணுவாக்கியத்திலே திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபடக்கூடிய ஸ்தோத்திரங்கள் காணப்படுகின்றன வேதத்தில காணப்படக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகள் ரொம்ப குறைவு வேதத்துல பொதுவா பிரம்மம் பிரம்மம்னு தான் வரும் இந்த மாதிரி வந்து வெங்கடாஜலபதினு பேர் சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் ரிக்வேதத்தில் இருக்கு அதனால இது யுகங்களை கடந்த கோவில் கலியுகத்தின் ஆரம்பத்திலேயே இந்த கோவில் இருந்தது என்பதற்கு ரிக்வேதத்திலே நாம சான்று காண்கிறோம் இது பின்னால் அவங்க கட்டினது இவன் கட்டினது அந்த சாமி இந்த சாமிங்கிற டிஸ்பியூட்லாம் அங்கே செல்லாது அந்த மாதிரி ஒரு அதுக்குரிய ஆதாரமும் கிடையாது அடுத்து இந்த திருப்பதி மலையில இன்னொரு விசேஷம் என்னன்னா ரோடு போடுறதுக்காக இந்த கல்லை வெட்டினார்கள் மலைக்கல்லை வெட்டும் போது எங்க வெட்டினாலும் உங்களுக்கு வட்டமாக ஸ்பைரலாக ஒரு வடிவம் தெரியும் என்னன்னா இது மலை முழுக்க சால கிராமக்கல் சால கிராமங்கிறது சாதாரணமாக சிறுசா உங்களுக்கு கிடைக்கும் கண்டகிரி நதியில் கிடைக்கும் வடக்கு போனால் காசுக்கு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் ஒரு ஹோல் மவுண்டன் ஒரு மலை முழுக்க சால கிராமக்கல்ன்னா அதை நம்ப முடியுமா ஆச்சரியமான விஷயம் இந்த மலையினுடைய கிராஸ் சக்ஷன் எங்கே வெட்டினாலும் அந்த சால கிராமத்தினுடைய இதில் அந்த வட்டத்தை பார்க்கலாம் இப்போ இந்த ரோடு போடுறதற்காக முழங்கால கால வாழைமடையை கட்டிட்டு தவிழ்ந்தே போனார் போறோம் சில பேர் செருப்பு போட்டு போறாங்க என்னென்ன பண்றாங்க அந்த மலையே வந்து ஒரு தெய்வ இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் இப்போ யுத்தம் மத்திய எத் அக்னோ பவதி இதனால் பகல் உண்டாகிறது ததருச்சா தத அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல தஸ் அப்படின்னு அர்த்தம் இப்படி ருச்சா என்றால் ஒளி ஏற்பட்ட ததருதே அகஹா உற்பத்தியே என்றால் உருவாகுகிறது அகக அப்படின்னா பகல் இந்த பகல் முழு வீரியமாக இருக்கிறது நம்ம நாளை என்றபோது இத்தனை நாள்னு சொல்கிறோம் பதினொன்னா தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் பத்து நாள் நம்மளை கணக்கு சொன்னோம்னா அதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் நாள் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் நாள்ங்கிறதுக்கு தமிழில் அர்த்தம் பகல்னு அர்த்தம் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் லெவன் டேஸ் அப்படின்றான் அப்போது பகல் மட்டும்தான் கணக்கா இரவுகள் சேர்த்து இல்லையா அப்படின்னா ஒரு நாளை எண்ணுவதற்கு நாம் பகல் என்ற சொல்லை தான் பயன்படுத்துகிறோம் இரவுங்கிற சொல்ல பயன்படுத்துறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு இருபத்தி மணி நேரத்தில் பகலுக்கு தான் டாமினேஷன் பகலை வைத்து தான் நாள் அறியப்படுகிறது இரவை வைத்து அல்ல இப்போ ஒரு கிராமத்தில் எத்தனை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணினாங்கன்னா அதுல எத்தனை ஒரு ஆயிரம் தலைக்கட்டு இருக்கு அப்படி தலைக்கெட்டுனா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நடத்தும் அப்போ ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை வச்சு தான் அந்த ஜனத்தொகையை என்றாங்கிற மாதிரி ஒரு இருபத்தி மணி நேரத்தை பகல் என்ற சொன்னால் தான் குறிப்பிடுகிறார்கள் அதனால ஒரு பகலை உருவாக்குகிறது சூரியன் தான் இரவிலே சந்திரன் வருகிறான் இரவே சந்திரன் உருவாக்குகிறான் என்றால் சந்திரனை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அதனாலே பகலை உருவாக்க இப்போ குறிப்பா பகல்ல மட்டும் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் டே ஒர்க்கர்ஸ் நைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பிரிச்சு சொல்லுவாங்க பொதுவில சொல்லணும்னு சொன்ன இன்னைக்கு காலையில ஆறு மணி தொடங்கி நாளை கால ஆறு மணி வரைக்கும் குறிக்கிறதுக்கு டேங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க ஒன் டே அண்ட் நைட் அப்படின்னு யாருமே சொல்றதில்லை அப்போ பகலுக்குள்ளே இரவு அடக்கம் என்று இப்படி ஏற்படுத்துகிறான் சூரியனுடைய அந்த ஆதிக்கம் எப்படிப்பட்டதுன்னா தான் உதிப்பதனால் தான் இருப்பதனால் ஒரு பகல் ஏற்படுகிறது ஒரு நாள் ஏற்படுகிறது அங்கே இரவு கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு இப்போ மதுராந்தகம் இருக்கேன் ஏருகாத்தராமர் இந்த மதுராந்தகமானது மகிமை வாய்ந்த கஷத்திரம் உங்களுக்கு ஏரி காத்த ராமர் பிளேஸ் துரைக்கு ராமர் நேரில் வந்து அந்த ஏரி உடையாம காப்பாத்தி காமிச்சாருன்னு கதையெல்லாம் இருக்கு ஆனா இதுக்கு உண்மையில என்ன பெருமை எப்படி பெருமை ஏற்பட்டது அப்படின்னா இங்க விபண்டக ரிஷி என்று ஒரு முனிவர் இருந்தார் இந்த விபண்டக மகரிஷியினுடைய ஆசிரமம் அங்க இருந்தது ராமன் காட்டுக்கு போறபோது இந்த விபண்டக மகரிஷி இந்த ஆசிரமத்திலே அவரை தங்கும்படி கேட்டாரான் அப்ப ராமர் சொன்னார நான் திரும்பி வரும்போது தங்குறேன்னு சொல்லிட்டு போய் திரும்பி ராவணவதத்துக்கு பிறகு புஷ்பபிமானத்திலே வந்தவர் இந்த இடத்துல விபண்டக மகரிஷனுடைய வேண்டுகோளுக்காக இறங்கி இங்கே தங்கியிருந்தார் அந்த இடத்துக்கு தான் வந்து மதுராந்தகம் என்று பெயர் அந்த ஸ்டே வாஸ் வெரி ஸ்வீட் அப்படிங்கறனால ஏற்பட்ட பெயர் என்று அதுக்கு பெருமை அப்படிதான் ஏற்படுது பின்னால ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் சமாசனம் கொடுத்த இடம் அது என்று ஒரு பெருமை ஏற்படுது அதுக்கு பின்னால பிளேஸ் துறைக்கு வெள்ளக்காரனுக்கு ராமர் காட்சி கொடுத்து அந்த ஏரி உடைப்பிடுத்து போகாதபடி ராமனும் லட்சுமணனுமாக இருந்து காப்பாற்றினார்கள் அது அடுத்த பெருமை அப்புறம் பின்பின் ஆச்சாரிய பெருமை எல்லாம் வருது முக்கியமா இதுதான் அது மாதிரி இங்கே ஒரு பகலை நிர்ணயிக்கிறான் ஒரு இரவு பகலுக்குள் ஒழுங்கி விடுகிறது அப்படிங்கிறது தான் சொலர் உற்பத்தியதே பகலை உருவாக்குகிறான் எத் பரியாயண எத் பரியாயண லோகானபதி பரியாயம் அப்படிங்கிறதுக்கு முறைப்படின்னு அர்த்தம் லோகான் என்றால் உலகத்தின்னு அர்த்தம் அவதி என்றால் காக்கிறான்னு அர்த்தம் இந்த சூரியன் முறைப்படி உலகத்தை காக்குறான் அது என்ன முறைப்படி பரியாயம்ங்கிற சொல்லுக்கு ஏன்னான ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்ன ஒரு சூரியன் சும்மா வந்து வெயில் அடிக்கிறதுனால மட்டும் இந்த உலகம் காக்கப்படாது சில இடங்கள்ல நீர் சுண்டப்பட வேண்டும் கடல் நீரை சுண்டி மழையாக்கணும் சில இடங்கள்ல தாவரங்கள்ல போட்டோசிந்தசிஸ் முறைப்படி அங்கே சத்துக்கள் உற்பத்தி ஆகணும் சில இடங்கள்ல முட்டைகள் வெடிக்க வேண்டும் இப்ப பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டையை போட்டுட்டு அது போயிடும் பள்ளி உட்காந்து அடகாக்குறது இல்ல பள்ளி முட்டை தானா தான் வெடிக்கும் அது ஏன் வெடிக்குதுன்னா சூரியனுடைய உஷ்ணத்தினாலே அது வந்து கோழி அடகாக்குற மாதிரி யாரும் அடகாக்காம அந்த உஷ்ணத்தினாலே வெடித்து காலத்தே அந்த பள்ளி வெளியே வருது பாம்புகளையும் அப்படித்தான் முதலைகளையும் அப்படித்தான் இப்படி இந்த வெயிலாலே பலருக்கும் பல காரியம் நடக்க வேண்டியிருக்கு எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இரவு பொழுதியில் கூட உலகினுடைய அந்த பக்கத்திலிருந்து தன்னுடைய மறைமுகமான கதிர்கள் மூலமாக உஷ்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்ம உடம்புல ஹீட் தனியாம இருக்குல்ல அது எப்படி இப்ப பனி மார்கழி மாசம் பனியில பெட்ட வெட்ட வெட்ட நடிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் கைகாலலாம் சில பேர் நடுங்குது பல்லுக்கெல்லாம் டைப் பிடிக்கிது ஆனால் அந்த நேரத்தில் கூட தெர்மோமீட்டர் உங்கள் வாயில் வச்சு பார்த்தா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் இருக்கு அது எப்படி இப்போ ஒரு தான் வந்து பனிப்பாறையில் விழுந்துடுறான் அந்த பனிகளையே உருண்டு ஏறக்குறைய ரத்தம் உறைஞ்சி போகிற மாதிரி வந்துவிட்டா அவனை உடனடியாக காப்பாற்றுறதுக்கு என்னடா வழின்னா அவனை போல இன்னொரு மனுஷன் தன்னுடைய சட்டக்கிட்டையெல்லாம் அவிழ்த்துட்டு அவன் அப்படியே கட்டி இருந்தானா இந்த உடம்பு விஷ்ணும் அவனுக்குள்ளே போச்சுன்னா அவன் பொழைச்சிக்குவான் இல்லாடி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவன் ஒரேடியா குழுந்து போயிட்டாங்கிறதுக்காக அவனை தூக்கி நெருப்புல போட்டு வாட்டுறதா வாட்டினா பழச்சுக்குவானா ஒரேடா போய் சேர்ந்துருவான் அவனுக்கு வேண்டியது ஒரு லிமிட்டட் டெம்பரேச்சர் தான் அதை இந்த பாடி கொடுக்கணுன்றான் சரி இந்த பாடிக்கு டெம்பரேச்சர் எங்கே இருந்ததா வருதுனானா சூரியனுடைய மறைமுகமான கதிர்கள் இரவிலும் செயல்படுகின்றன என்று வேதம் சொல்றது உலகத்தினுடைய அந்த புறத்தில் இருந்து சூரியனுடைய கதிர்கள் பூமியை ஊடுருவி நமக்கு அந்த உஷ்ணத்தை கொடுக்குது அப்போ கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உஷ்ணத்தை தருகிறவன் இந்த சூரியன் தான் அவன் தான் இந்த உயிரை காப்பாற்றுகிறான் அதான் சொல்ற முறைப்படி யார் யாரை எப்படி காப்பாத்தனமோ அப்படி காப்பாத்துகிறான் எதுலையுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதான் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒன் தேர்டு தமிழர்கள் இருப்பார்கள் ஒன் தேர்டு முஸ்லிம்ஸ் இருப்பார்கள் ஒன் தேர்டு சீனர்கள் இருப்பார்கள் இந்த சீனர்கள் தான் பெரும்பாலும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதில்லை நம்மால்தான் அறிவு கட்டு போய் நீங்க பெங்களூர் மெட்ராஸ் டெல்லி பாம்பே போனீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தேடி போவான் சின்லும் அப்படின்ற ஹோட்டல் இருக்கும் அங்க போய் அது கூட இது கூட தந்தூரி கூட அது கூட சாப்பிடுவோம் சீனா காரங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வாழ்க்கையில் தின்னாதது ஒண்ணுமே கிடையாது ஆனா நாங்க வந்து பாம்பு குரங்கு பூனை நாயெல்லாம் தின்னுட்டு கூட எங்களுக்கு நாட்டில் ஒரு திருப்தி ஏற்படலை ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து சாப்பிடும்போது அவங்க உப்பு உறப்பு புளிப்பு இவற்றை எவ்வளவு முறைப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் அவங்க உணவை சிறக்க செய்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் சாப்பிட்றோன்னு சொல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா சீனர்கள் தான் பெரும்பாலும் வந்து சாப்பிட்றாங்கன்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கிறோம் அவன் என்ன சொல்றான் மனித நாக்கு முறைப்படி எதை சாப்பிட வேண்டும் என்று பகவான் நியமித்து இருக்கிறானோ அதை இந்தியர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொந்த மாணவிடுவான் காரணம் என்னன்னா புத்தர் இந்தியாவில தான் பிறந்தார் அதனால இந்தியர்களுக்கு அந்த மகிமை அறிவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன விஷயம் அப்படின்ன எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு செய்யக்கூடிய முறைப்படி தான் செய்யணும் ஒரு கோமாளி இருக்கிறான் அவன் சர்க்கஸ செழிப்பு காட்டணும்னு நினைச்சா சிரிப்பு காட்டுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சும்மா முகத்துல ஒரு தியேட்டர் ஷேக் இருக்கு அந்த தியேட்டர்ல இறந்து போன பிரபலமான நடிகர்கள் இன்னும் ஆவி ரூபத்துல இருக்கலாம் அப்போ சில நடிகர்களுக்கு குறிப்பிட்ட நடிப்பு வரலா அந்த துறையில வல்லவரலாயிருந்த அந்த நடிகருடைய ஆவியை கும்பிடுறது ஒரு பழக்கமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் ஒரு குறிப்பிட்ட பஃனுக்கு மக்களை சிரிக்க வைக்க முடியல பஃனுக்குரிய எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாங்க ஆனால் அவன் மேடையில் வந்து நின்னா அவனை பார்த்தா யாருக்குமே சிரிப்போரமாட்டேங்குது அப்போ என்ன பண்ணினான அங்கிருந்து ஒரு பஃன் ஆவிய வணங்கி அதுக்கப்புறம் அவன் கழுத்து திருப்பினா ஜனங்கள் சிரிக்கிறாங்களா சிரிச்சா ஜனங்கள் சிரிக்கிறாங்களா அழுதாக சிரிக்கிறாங்களா அப்போ சிரிப்பில் கூட சிரிக்க வைக்கிறதுல கூட ஒரு மெத்தடாலஜி இருக்கு கோமாளித்தனத்திலயும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு அது மாதிரி எங்கே சூரியன் உலகை காப்பதிலும் ஒரு மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் வாழக்கூடிய பிராணிகள் எல்லாம் அவனால் உயிர் வாழ்கின்றன ஜீவிதம் என்றால் உயிர் வாழ்ந்திருப்பது அததான் வந்து ஜீவன் என் ஜீவன் பாடுது அப்படின்றாங்களே ஜீவன்கிற வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் வட சொல் ஜீவா அப்படின்னா ஆத்மா உயிர் நர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற சகல உயிர்களுக்கும் அது தேவைப்படுகிறது அப்படின்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எறும்புகள் ஏராளமாக இழையும் எறும்புகள் வந்து தன்னுடைய கூட்ட விட்டு வெளியே வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் பனிக்காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் அதிகமாக காணப்பட மாட்டா அவைகளுக்கு இந்த குளிர் தாங்க முடியாது உள்ள போய் உண்டிக்கும் அப்போ எறும்புகளுக்கு கூட உடல் உஷ்ணம் தேவைப்படுது அவ எறும்புகளுக்கும் எத்தனை டிகிரி எவ்வளவு ஹீட் வேணுமோ அவ்வளவு ஹீட் கொடுக்கும்படி அவன் ஏற்பாடு பண்றான் அதுதான் ஜெகதாம் ஜீவிதம் எச்சா வகான உங்களுக்கு அந்த சூரியன் விஸ்வ அனுகிராகி அந்த சூரியனுக்கு இங்க இன்னொரு பேர் கொடுக்கிறார் விஸ்வத்துக்கு அனுகிராகி உலகத்தை அனுகிரகிக்கிறவன் அனுகிரகம் கருணையோடு நல்லது செய்யறது அன்போடு உதவி செய்யறதுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு விஸ்வ அனுகிரகிணா இந்த உலகம் முழுக்க அனுகிரகிக்கிறவர் என் எஸ் கிருஷ்ணன் கலைவனர் என் எஸ் கிருஷ்ணன் வந்து நடிகர் அத்தனைக்கும் ஒரு பெரிய ஆலம்பரம் மாதிரி இருந்தாரான் கல்பவ்ஷம் மாதிரி இருந்தாரான் ஒரு ஒரு ஏழை நடிகர் வந்து அண்ணா எனக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு நாடகத்துக்கு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு டிக்கெட் வாங்க கூட பணம் இல்லைன்னா அப்படின்னா அப்புறம் சொன்னாரான் நான் அந்த ரூமில் என் இருக்குது போய் உனக்கு எவ்வளோ பணம் தேவையப்போ எடுத்துட்டு போ அப்படின்னா இவன் வந்து நின்டி இருந்தானா அட போய் எடுத்துட்டு போப்பா அப்படின்னா பணப்போட்டியில பணம் இருக்குன்னு சொன்னீங்களே தவிர பணப்போட்டிக்கு இருக்கு சாவியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சாவியை கொடுத்தாதாங்க நான் போய் திறந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் கேட்டாரா ஏன்டா நான் என்னைக்கிட்டா பணப்பெட்டிய போட்டுனேன் போய் பார பணப்போட்டின்னு பிறந்தான் இருக்கு உள்ள கத்த பணம் இருக்கு இந்த ஆளுக்கு வேண்டியது எவ்வளோ பணமோ அவ்வளோ பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஏனாச்சி என்ன இப்படி திறந்து போட்டுருக்குறீங்க அப்படின்னு நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தான்டா அதான திறந்து வச்சிருக்கிறேன் நான் எதுக்கடா போட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே சந்திக்க முடியாது பார்க்கவும் முடியாது ஒரு மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டாங்க வந்து இவர் வந்து அசோகா ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம் கம்பெனி வச்சுருந்தேன் அதை ஆடிட் பண்ணினா தர்மத்துக்கு கொடுத்தது ஆயிரம் ரூபாய் தானம் கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு நடக்கூட கூட வருது அப்போ அவங்க ஐடிக்காரங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொன்னாங்களா ஐயோ இந்த மாதிரி ஓரையாக மாத்திரம் ஏகப்பட்ட பேர் எவன் ஏன் ஆயிரம் ரெண்டாயிரமா ஐயாயிரம் அள்ளி கொடுப்பான் நான் சொல்ற காலம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆயிரம் ரூபா எவ்வளவு பெரிய தொகை ஏன் கல்யாணம் நடக்கிற போதே தங்கம் வேலை ஐநூறு ரூபா வந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல தங்க வேலை முன்னூறுவா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம் ரெண்டு பூன் மூணு பவுன் தங்கம் வாங்கிக்கலாம் அவ்வளோ காசு எவன் சும்மா தானத்துக்கு கொடுப்பான் அப்படின்னா நான் உள்ளது தான் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே என்ன ஆகி போச்சு ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் காரணாலும் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் மாறு வேஷத்தில் வந்து ஐயா நான் ரொம்ப ஏழப்பட்டவங்க ஏழு எட்டு பிள்ளைகூட்டிக்காரான் எனக்கு காசு இல்லைங்க பையனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணும் என் பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு நடத்தணும் காசு இல்லைன்ன உடனே எவ்வளோ வேணும்னா ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தால் தேவை அப்படின்னா இந்த மூவாயிரூபா இருக்குது வச்சுக்க போ அப்படின்னு கொடுத்துட்டான் அவன் யாரும் நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக தான் அனுப்பப்பட்டவங்க சோதிக்கிறதுக்காக வந்தான் இதை பார்த்தோடனே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அசந்து போயிட்டாங்க ஏன் இப்படி கூட ஆள் இருப்பாங்கட்டு அப்புறம் சொன்னாங்கன்னா நீ கொடுக்கறதை பற்றி தப்பில்ல யாருக்கு கொடுத்தாலும் இனிமேல் ரசீது வாங்கி இன்னார் பெற்றுக்கொண்டது அப்படின்னு அந்த ரசீது இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு அதனால அவர் கடைசி வரைக்கும் வந்து இந்த அள்ளி கொடுக்கறதுல உண்மையான வள்ளலாக இருந்தார் ஆனால் அவர் பேர் வெளியே வரல இந்த மாதிரி யார் யாரும் அந்த மாதிரி பேரும் வாங்கிட்டாங்க சாகிற போது சாகிறப்ப மரணப்படுக்கையில் இருந்தப்போ கட்டில்ல ஒருதன் பாருங்க இன்னும் அரை உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அண்ணே இன்னைக்கு போக போறீங்களே அப்படின்னா என்னடா பண்ண சொல்றேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு இனிமேல் பணம் கொடுக்கறது யாரு என்ன ஒரே ஒரு வெள்ளி டம்பத்தை வச்சிருந்தாங்க தலை அதை எடுத்துக்கப்பா போய் வித்து சாப்பிடு அப்படின்னு அதையும் கொடுத்துட்டு சேர்த்தாரான் இப்படி ஒரு திறந்த மனப்பான்மையோடு கொடைவழல் தன்மையோடு இருந்த சில பேர் சிறத்திரதுல பாக்குறான் இந்த சூரியன் எல்லாருக்கும் வருகிறவர்களுக்கெல்லாம் கேட்கிறவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய அனுகிரக புத்தி உள்ளவன் அததான் வந்து விஸ்வ அனுகிராகி அப்படின்னு அவன்கிட்ட கும்புறவன் யாரும் இல்லைன்னு போக மாட்டான் எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்க முடியாது விஷ்வம் அனுகிராகி விஷ்வம் சிரிச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறவனும் அவன் இந்த உலகத்தில் ஒரு சின்ன தளிர் விடுவதுன்னா ஒரு செடியில் அது சூரியனுடைய வெளிச்சத்தினால போட்டோ தான் ஏற்படுது நம்ம நெகம் வளர்ந்தா கூட அது சூரியனவை தான் அப்படின்னா மனித உடம்புல ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா மனுஷன் செத்து போயிட்டான்னா அவன் செத்த பிறகு கூட முடியும் நெகமும் வளரும் கொஞ்ச நாளைக்கு வளரும் பயலாஜிக்கல் ஃபேக்ட் சந்தேகம் இருந்தால் டாக்டர்ஸை கேளுங்க இட்ஸ் அண்ட் எஸ்டாபிஷ்ட் ஃபேக்ட் அதுக்கு காரண என்ன அப்படின்னா இந்த உடம்பனுடைய அடிப்படையான பஞ்சபூத தாத்துக்களிலே அந்த உஷ்ணமும் புரதச்சத்தும் இன்னும் இருக்குது அதனால கொஞ்ச நாளைக்கு நகமும் முடியும் வளரும் என்று கண்டுபிடித்திருக்கிறார் அதனால உஷ்ணம் இல்லாமல் உயிர் வளர்ச்சி கிடையாது உஷ்ணம்தான் வந்து ஜெனரேட்டிங் பவர் அதான் இங்க சொல்ற விஸ்வம் சிரிஜத்தை போய் எல்லாத்தையும் நடத்துகிறவன் அவன் நாலு நட்சத்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறவன் அவன் தான் இப்ப சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸுகளும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒவ்வொரு சூரிய கிரகணத்துக்கும் ஒவ்வொரு சந்திர கிரகணத்துக்கும் நிறைய பின்விளைவுகள் இந்த உலகத்தில் உண்டு பல ராஜாக்கள் சாவதும் தேசங்கள் போரிடுவதும் மக்கள் மடிவதும் செழிப்பு ஏற்படுவதும் அதை பொறுத்திருக்கிறது அதை பஞ்சாங்கல நம்ம பார்க்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு பெங்களூருக்காரரு அவர் பேர் வந்து சூரியநாத் காமத்துன்னு ஒருத்தர் ஒரு புக்கை இருக்கிறார் என்னன்னா மகாபாரத யுத்தம் நடந்தது உண்மையா அப்படின்னு இங்கிலீஷ் இருக்கார் என்ன ஆராய்ச்சி நடந்த காலம் எது அப்படின்னு சொல்லிருக்கிறார் என்னன்னா எந்த ஒரு மாதத்திலே சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்ததோ அந்த மாதத்திலே பதிமூன்றாவது நாள் இந்த யுத்தம் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் கொடுத்துருக்காரு நீங்க வந்து அஸ்ட்ரோனாமிக்கலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒரே மாதத்தில் ஒரு மாதத்தின் பதிமூன்றாவது நாள் என்னைக்கு வந்திருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தா இவர் ரொம்ப கணக்கு பண்ணி கஷ்டப்பட்டு ஈஃபிமெரிஸ் தயார் பண்ணியிருக்காருன்னா பஞ்சாங்கம் அதாவது பின்னோக்கிய பஞ்சாங்கம் அப்படி கேல்குலேட் பண்ணிட்டே போன அவர் என்ன சொல்றாருன்னா மகாபாரத யுத்தமானது கிமு மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணாவது ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நடந்தது ஒரே மாதத்தில் அதுக்கப்புறம் வேற என்னைக்கும் வரல அப்படிங்கறத கணக்கு பண்ணி சொல்லிருக்கிறார் இந்த புஸ்தகத்தை எனஸ்கோப்பு அனுப்பிச்சிருக்கிறார் அகில உலக ரீதியிலே இந்த ஆங்கில புத்தகத்தை படித்து விட்டு இதற்கு யாருமே மறுப்பு தெரிவிக்கவில்லை என்னன்னா இந்தியாவில் ஒரு செட் ஆக் என்னன்னா கிறிஸ்தவ மதம் தோன்றியதற்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இருக்கு கிரைஸ் ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்குது சரித்திர ஆதாரங்கள் இருக்கு நபிகள் நாயகத்து இருக்கு உங்க இந்து மதத்துக்கு என்ன இருக்குதுன்னு சும்மா சும்மா கேட்டு இது சும்மா ஒரு மித்தலாஜிக்கல் ரிலிஜன் அப்படின்னு இப்ப மகாபாரதத்தினுடைய நாள் கரெக்டாக அவர் குறிச்சு கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து சவாலாக பதிலாக யாராலும் ஒன்றும் சொல்ல முடியல அவ்வளவு கணக்கா இருக்கு அதை குறிப்பதற்கு அவரால் சாத்தியமானது எப்படி அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்தினாலே சோலார் எக்லிப்ஸ்ங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சமீபத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்துட்டு போச்சு நாம நினைச்சிக்கிட்டு இருக்கிற கிரகணம் வருது போகுதுன்னு அதெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் ஒரு மாதிரி வரும் இன்னொரு வருஷம் வேற மாதிரி வரும் தள்ளி வரும் இப்போ ஒண்ணுமில்ல வைகுண்ட போன வருஷம் எப்போ வந்தது டிசம்பர் மாதம் மத்தியில் வந்தது இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி வருது தெரியுமா இந்த வருஷம் கிடையாது மாரோடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வருது அப்போ அடுத்த வருஷம் ஜனவரியில்தான் பார்க்க முடியுமாது அது ஏன் அப்படி வருது அதுல ஒரு கணக்கு இருக்கு அதுக்கு ஒரு விளைவு இருக்கு அப்படிலாம் வந்து பார்த்தவர்கள் முன்னோர்கள் அப்போ இந்த சூரியனை வைத்து மகாபாரதனுடைய நாளைய குறித்திருக்கிறார் அதான் சொல்ற உலகில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்துக்கும் அவன் காரணமாகிறான் மங்களமானவை அமங்கலமானவை எல்லாத்துக்கும் அவன் தான் காரணங்கிறார் மண்டலம் முக்தையே அஸ்தூ ரவி என்ற சொல் ரவேகேன் மாறுது ரவினா சூரியன் ரவியனுடைய மண்டலம் சூரியனுடைய மண்டலமானது உங்களுக்கு முக்தி தரட்டும் முக்தி தரட்டும் அப்படின்னா சகலவிதமான விடுதலையும் கொடுக்கட்டும் உலகியல் துன்பங்கள் இருந்து விடுதலை கொடுக்கட்டும் ஆன்மாவுக்கும் விடுதலை கொடுக்கட்டும் அப்படிங்கிற ரவேர் மண்டலம் இந்த ரவியனுடைய மண்டலத்திலே ஒரு சிறு பகுதி மறைந்தால் கூட ஒரு பெரும் விளைவு காத்திருக்கிறது சில சமயத்தில் காமெட் வரும் வால் நட்சத்திரம் ஒரு வால் நட்சத்திரம் வானத்திலே தோன்றினால் ஒரு பிரபலமான சக்கரவர்த்தி இறந்து போவான் அப்படின்னு சொல்றான் கிரகங்கள் நிலை கொஞ்சம் மாறி இருந்தா பாண்டிய நாட்டுக்கு பன்னிரெண்டு வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி ஜோதிடர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி பன்னிரெண்டு வருஷம் படகுபடப்பட்டான் பாண்டிய மன்னன் அதை அவனால் தவிர்க்க முடியவில்லை அது போல இந்த நரசிங்க பெருமாள் வந்து இரணியனை கொள்றதுக்கு எப்படி நாள் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அது தேய்பிரையா இருக்கணும் சூரியனுடைய பிரகாசம் மங்கி இருக்க வேண்டும் ஏன்னா இரணியனுக்கு ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவா இருக்கிறான் அதனால பிரதோஷ வேலையிலே கொண்டாடான் இப்பவும் கூட மதுரை மாவட்டத்துல ஒத்தக்கடைனூர் இடம் இருக்கு அந்த ஒத்தக்கடையில் இருக்கிற யோக நரசிம்மர் கோவிலில் இப்போவும் ஒவ்வொரு மாசமும் தைவிரை சதுர்த்தியிலே பிரதோஷம் கொண்டாடுகிறார்கள் சாதாரணமாக பிரதோஷங்கிறது சிவன் கோவில்தான் கொண்டாடுவாங்க ஆனால் வைஷ்ணவர்களுக்கு பிரதோஷம் என்பது மாலைப்பொழுது நரசிம்மர் வந்து மாலை தான் இரணியை கொண்டார் தைப்பிரை சதுர்த்தியில்தான் இந்த இரணிய சம்ஹாரம் நடந்தது அதனால ஒவ்வொரு மாதமும் தைப்பிரை சதுர்த்தி வைஷ்ணவருடைய பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது அது வந்து இந்த மதுரை ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவிலில் ஃபாலோ பண்ணி வராங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா கால காலக்கட்டத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதை அனுஷ்டிக்கிறேன் இந்த சூரியன் வலுவாக அமைய பெற்றவர்கள் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிற பகல் காலத்திலே ஒரு பிரச்சனையான போட்டியான விஷயத்திலே ஈடுபடலாம் அவங்க கொடுமான வரைக்கும் ராத்திர அந்த காரியத்தை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க இப்போது நாளையிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வியாழக்கிழமையெல்லாம் எப்படி கழியுது வெள்ளிக்கிழமையெல்லாம் எப்படி கழியுது சனிக்கிழமை எப்படி கழியுது ஞாயிற்றுக்கிழமை எப்படி கழியுதுன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு டைரி போட்டு எழுதுவாங்க பொறுமையாக எழுதிவாங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு வாரம் எழுதுனீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கிழமையில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் திரும்ப திரும்ப நடக்குது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க காரணம் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஒரு பையனுக்கு நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல சொன்னேன் என்னுடைய கூட படிக்கிற கிளாஸ்மேட்டுக்கு உனக்கு வியாழக்கிழமை ரொம்ப கஷ்டப்படும்மா பாத்துக்க வியாழக்கிழமைகள்ல எச்சரிக்காரு அப்படின்னு ஏன்னா உன் ஜாதகத்தில் வியாழன் ரொம்ப வீக்கா இருக்கிறான் அப்படின்னு அப்புறம் ஒரு சரின்னு கேட்டுட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்தான் வாஜாரே என்ன அவ்வளவு கரெக்டாக சொல்லிட்டேன் நான் கடந்த சம்பவங்களை அப்புறம் சலடை போட்டு சளிச்சு பார்த்தா நான் உதவாங்கிறது பூரா வியாழக்கிழமை தான் உதவாங்கிருக்கிறேன் அப்படின்னா என்ன செய்ட போலீஸ்காரன் உதச்சான் ஒரு தடவை எங்களுக்கு கடவுள் கொடுத்தவன் உதச்சான் ஒரு தடவை எங்கள் அப்பா உதச்சாரு எல்லாம் வியாழக்கிழமை தானே உதவியிருக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி நமக்கு சம்பவங்கள்லாம் சும்மா தற்செயெல்லாம் நடக்கலை சிலருக்கு வியாழன் வந்து சாதகமாக இருக்கும் சிலருக்கு வியாழன் பாதகமாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அதுக்கு ஏற்றப்பறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு நல்ல காரியம் ஒரு சேலஞ்சிங் பெருசனை சந்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுங்க அதை ஞாயிற்றுக்கிழமையில வச்சுக்கோங்க வியாழன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு காரியங்கள் சாதகமாக முடியும் அடுத்து உங்களுக்கு மாறும் போது இந்த செட்டப் மாறிடும் ஒரு ஆறு மாசத்துக்கு இப்ப நான் சொல்றது பளிக்கும் அந்த ஆறு மாசம் கழிச்சு தசாபகுதி மாறுத வச்சுக்கோங்க எல்லாம் உல்ட்டாவா மாறிடும் ஏன்னா அவர் சொன்னது பொய்யா போய் நினைக்காதீங்க நீங்க மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் மறுபடியும் ஒரு ரெண்டு வாரம் எழுதி பார்க்கணும் ஓஹோ இப்ப நடக்கிற நப்புக்கு இந்த நாள் நமக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால கேலண்டர்ல தெரியாதனமா குருத்தனமா தெர்ஸ்டே வென்ஸ்டேன்னு போடல அதெல்லாம் கணக்குப்பிடிதான் போட்டிருக்கலாம் அந்தந்த நாளைக்கு அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆதிக்கம் நல்லா இருக்குதோ அது இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த தசாபக்தி ரொம்பவும் பிரைட்டாக வரும் ரொம்பவும் நல்ல கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதான் ரவிர் மண்டலம் அந்த சூரியனுடைய மண்டலமானது முக்தையே முக்திங்கிற வார்த்தைக்கு விடுதலைன்னு அர்த்தங்க விடுதலைங்கிறது எதுவாகவும் இருக்கலாம் இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அதுவும் விடுதலை இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்புல இருந்து விடுதலை கிடைக்கிதுன்னா அதுவும் விடுதலை தான் எது சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தனுக்கு விடுதலை கிடைச்சா அதுவும் விடுதலை தான் அப்படி விடுதலை என்ற சொல்லுக்கு பல வகையில் அர்த்தம் இருக்கு ஒரிசாவில் குசும் அப்படின்னு ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கு சமீபத்தில் என்ன நடந்திருக்கு குளத்தங்கிறது தண்ணி பிடிக்க போன போது ஒரு நல்ல பாம்பு அந்த பொண்ணுடைய உடம்பை சுத்திக்கிச்சான் உடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு பிறகு அது முடிச்சு தெளிந்து எழுந்த பிறகு நான் அந்த நல்ல பாம்பை தான் கல்யாணம் பண்ணிக்கவே ஆரம்பிச்சேன் இது என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குதுன்னா இல்லை அந்த நல்ல பாம்பை என் உடம்பை சுத்தின உடனே என்னுடைய மனசுக்குள்ளே நல்ல பாம்பு பேசிச்சு நான் தான் போன போன ஜென்மத்து புரிசன் இப்போ நான் பாம்பா வந்துருக்குறேன்னு சொல்லி பொண்ணை பெற்றவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன செய்யறதுன்னுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெய்லி அந்த நல்ல பாம்பு இந்த பொண்ணை தேடி வருது ஈவினிங்கில் காதல்கள் சந்திப்பு அது உடம்பில் சுற்றிக்குது இந்த பாம்பு வந்து ஆறும் அடிக்கப்படாதுன்னு சொல்லுது அந்த பொண்ணு இப்படியே இந்த காதல் வளர்ந்து பாம்பு அண்டு உமன் இப்போ என்னன்னா நான் அந்த நல்ல பாம்பை தான் கட்டிக்குமோ இல்லை நான் தூக்கில் தூங்குவேங்கிறான் அப்பனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இப்போ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன விடுதலை இது பகவான் தான் செய்யணும் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கு எப்படி பிரச்சனை வருது பாரு மனுஷுக்குள்ளேயே வந்து ஜாதி விட்டு காதல் பண்ணினா அந்த காதலை மாத்துறதுக்கு அவங்க அப்பா என்ன பாடுபடுறாங்க ஒன்றும் ஜெயிக்கிறாங்க இல்லை கடைசியில் தோத்து போய் சரிப்போ கட்டி தொலை அப்படின்றாங்க இப்படி பிரச்சனை வருது அப்போ பிரச்சனைகள் தண்ணி பிடிக்க போனா வருது போனா வருது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வாழ்க்கையில நிரப்பி வைத்திருக்கிறான் இந்த கம்போடியான ஒரு நாட்டை பத்தி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிருக்கிறேன் இந்த கம்போடியா ஒரிஜினலா வந்து இந்து நாடா இருந்தது இங்கிருந்த அரசர்கள் அங்கு போய் ராஜ்யத்தை நிறுவினார்கள் அங்கே விஷ்ணு கோவில் கட்டினார்கள் சிவன் கோவில் கட்டினார்கள் அங்கே ராமாயண மகாபாரதம்லாம் ரொம்ப பிரபலம் இன்னைக்கும் கூட கம்போடியா நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் இந்தியா மேலே ஒரு தனி மரியாதை ஏன்னா நாங்கள் இந்திய வம்சாவளியன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா இந்த கம்போடியா தேசம் இந்து நாடாக இருந்த வரைக்கும் அந்த மக்கள் நல்ல பண்பாடுள்ள மக்களாய் வாழ்ந்தார்கள் திடீர்னு பௌத்த மதம் புகுந்தது பௌத்த மதம் புகுந்த உடனே பௌத்த மதத்தினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அசைவ உணவை யாருக்குமே புத்தர் தடை செய்யவில்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தாப்பில் இந்து மதத்தில் முக்கியமாக அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் கூட என்னென்ன பிராணி தான் சாப்பிடலாம் என்னென்ன பிராணி சாப்பிடக்கூடாது என்னென்ன காலத்தில் சாப்பிட்லாம் இன்ன காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு அதுவும் புத்த மதத்தில் கிடையாது இதனால என்ன ஆச்சுன்னா இங்கிருந்து போன இந்து மதம் சீரழிந்து இன்னைக்கு அந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்கன்னா ஹோட்டல்களில் செலந்தி பூச்சி கரப்பான் பூச்சியெல்லாம் வறுத்து செலந்தி வருவல் கரப்பான் வருவல்னு வைக்கிறாங்கண்ணா இங்கிருந்து போயிருந்த ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ஒரு கடையில் அந்த பொருள் விற்கப்படுவதையும் ஒரு நபர் வாங்கி சாப்பிடுவதையும் ஃபோட்டோ எடுக்க போனால் போலீஸ் வேகமாக ஓடி வந்து கேமரா பிடிக்கிட்டாங்க நீ வேற எதை வேணாலும் படம் விடு நாங்க கருப்பம் பூச்சி சாப்பிட்றது மட்டும் எடுக்காத அப்படின்னு ஏன் ஐயா போட்டோ எடுக்கப்படாத அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போய் இந்திய நாட்டு பத்திரிகையில் போடுவீங்க எங்கள் மானம் என்னத்துக்கு ஆகுறது அமெரிக்காவில் போடுங்க பரவாயில்ல ஜப்பானில் போடுங்க பரவாயில்ல இந்திய மக்கள் எங்களை குறைவாக நினைச்சிடப்படாதில்ல அப்படின்னு ஏன் ஆனால் மூதாதையர்கள் இந்தியர்கள் அவங்க சைவ உணவு உண்டவர்கள் அசைவம் சாப்பிட்டாலும் அதில் டிசிப்ளின்டாக இருந்தவர்கள் பெரிய சித்தி சாதனைலாம் பண்ணினவர்கள் அவங்க வம்சத்தில் வந்துட்டு நாங்கள் இப்படி இந்த மாதிரி கெட்டு போய் கரப்பாம்பூச்செல்லாம் தீங்கிற அளவுக்கு நினைச்சி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அடுத்தாப்புல இந்த பௌத்த மதத்தினுடைய இன்னொரு கோட்பாடு என்னென்னா பௌத்த மதத்துக்கு தாமரை ஒரு முக்கியமான சின்னம் முக்கியமான சின்னம்னா வழிபாட்டுக்குரியதாக இருந்தால் பரவாயில்ல சாப்பாட்டில் டெய்லி தாமரை சேர்த்துக்கணும் தாமரை அவங்க விலைக்கு வாங்கறது பூஜைக்கு இல்லை அதை வாங்கி தாமரை தண்டை வந்து முட்டைக்கோசன இருக்கிற மாதிரி நறுக்கி அதை பொறியியல் பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து இந்து மதத்தினுடைய வக்கரம்சமாக அங்க அமைஞ்சு போயிடுச்சு இவங்களெல்லாம் பார்க்கற போது நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு நம்ம இந்திய வம்சாவளியினரும் இப்படி சீரழிஞ்சு போறாங்களே பகவானே அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு கேட்கறது வேற வழி இல்லை உணவு பழக்கங்களிலே அவர்கள் சிறைப்பட்டு சீரழிந்து போயிருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்க போய் திருத்திட முடியாது போதனை திருத்தாது பகவானுடைய கடாக்சன் தான் தருதம் நாம வந்து அவங்களுக்காக பகவான் கிட்ட நான் சும்மா இருக்கிற போது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களை பற்றி சிந்திப்பேன் நல்ல புதி வராதா இந்திய வம்சாவளியினர் இலங்கையில கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் வராதா இங்கே பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியாவில் போட்டு வருத்தெடுக்குதே இது ஒரு முடிவுக்கு வராதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் நினைக்கிற பிரச்சனை உள்ள மற்றவங்களுக்காக வேண்டிங்க எத்தனையோ பேர் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு விழிக்கினார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கூட இந்த உலகத்துல ஆடல அதனால மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய புண்ணியம் சொல்கிறேன் எனவே இந்த உலகத்திலே புத்தி கிட்டு போயிருக்கிற மற்ற சமுதாயங்கள் திறந்த வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்த உபனேஷ் சொல்றது உலகத்துல எல்லாரும் நல்லா நல்ல புத்தி எல்லாருக்கும் நல்ல புத்தி வரட்டும் அறிவாளிகள் ஆகட்டும் சரி என்ன சொன்னா ராவணனை பார்த்து உனக்கு புத்தி திருந்தி நீ நல்லவனாகணும்னு தானே நான் வந்து சதா ராமனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் என் பிரார்த்தனை பலிக்க மாட்டேங்கிறே அப்படிதான் சொன்னான் ராவணனுக்காக சீதை பிரார்த்தனை செய்தார் என்று வந்துருந்து முக்தையே உங்களுடைய சகல துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அஸ்து இருக்கட்டும் அப்படிங்கிற சூரியனுடைய ஒளி ஊடுருவாத இடமில்லை இப்போ இங்கே சூரியனுடைய ஒளி இருக்கு இந்த பூமிக்கு உள்ளே இருக்கு தூணுக்கு இருக்கு அது ரொம்ப நுட்பமா அதை கண்டுபிடிக்கிறார்கள் இன்னைக்கு விஞ்ஞானத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு வர்றோம் இந்த அல்ட்ரா ரேஸ்ன்னு ரொம்ப நுட்பமான கதிர்களை பாக்குறதுக்கு சில கண்ணாடிகள் வச்சு பாக்குறாங்க அதுல சூரியனுடைய வெயில் சமுதிரத்துக்கு அடியில ஒரு கிலோமீட்டர் ஆழத்துல ஒரே இருட்டா இருக்குமா நீங்க நீச்சல் குளத்துல போய் நீச்சடிச்சு பாருங்க ஒரு ஆறடி ஆழத்துல போய் நீச்சடிச்சு குளிச்சா கூட அங்க உள்ள ஏதோ ஒரு வெளிச்சா இருக்கிற மாதிரி தெரியும் எதிர ஒரு மீன் வர்றத நீங்க பாக்கலாம் இல்ல இன்னொருத்தர் நீந்திரதை நீங்க பாக்கலாம் ஏன்னா சூரியனுடைய ஒளி கதிர்கள் ஓரளவு ஊடுருக்கு உள்ள போகுது ஆனா சமுதிரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சூரியனுடைய வெயில் ஊடுருவோம் வேற வேற கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் ரொம்ப அடியில போனீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கும் இப்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பவர் கட்டு ஒரு பல்பும் எரியலன்னு சொன்னா வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா இதுல வேடிக்கை என்னன்னா அந்த மாதிரி இரண்டு பகுதிகளில் கூட மீன்கள் வாழ்கின்றன அந்த மீன்களுக்கு கண்ணு தெரியுது பெரிய மீன்கள் சின்ன மீன்களை தேடி உண்ணுகின்றன அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க இருட்டிலும் ஒலிக்கதிர்கள் ஊடுருவுகின்றன ஒலிக்கதிரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு ரொம்ப நுட்பமா அதுக்குள்ளார்த்திக்கிற போது என்ன அர்த்தம் மயூர் கவி ஆயிரம் கைகள் நீட்டி அணைப்பாய் போற்றின்னு ஒரு பாட்டு எழுதுனானு இது உபனிஷத்துல எடுக்கிற வாக்கியம் ஆதித்யகிருதே ஸ்வத்திரத்தினுடைய ஒரு பகுதியை தான் சினிமாவில் அந்த மாதிரி பாட்டு எழுதணும் ஆயிரம் ஆறங்கள் உள்ள அந்த சூரியனை உன்னுடைய நீண்ட கரங்களாலே எங்களை நீ அணைக்கிறாய் அப்படின்னு ஒளி புகாத இடத்திலும் அவனுடைய கிரணங்கள் புகுந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் கருத்து அதை நம்ம சூரியனை வழிபடுகிற போது நம்ம உடம்புக்குள்ளையும் சரி நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருக்கிற உறவினர்களாலும் சரி எங்க போனாலும் அந்த சூரியனானவன் நமக்கு அனுகிரகிக்கிறான் ஒன்றே ஒரு மாதிரி சொல்லியிருக்கிற இமயமலையில இருக்கிற இப்போ இருக்கிற ரிஷிகேஷ் மாதிரி இடங்கள்ல ஹீட் யோகா என்ற ஒரு யோகா பண்ணி பணியிலே நெடுங்கக்கூடிய பணியிலே தங்கள் உடம்பிலே உஷ்ணத்தை ஏற்படுத்திக் அது உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அவங்களோட கை கொழுக்குங்க அந்த நேரத்துல ஒரு இருபது நிமிஷம் தியானத்தில் உட்காந்துருக்காங்க இப்ப என் கையை பிடிங்கன்னு சொல்லுவாங்க அவன் கையை பார்த்தா இப்பதான் சூகுடா ஒரு கப் டீயை கையில வச்சிருந்துட்டு அந்த கையை நீங்க பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உஷ்ணம் இருக்கு அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் எப்படி ஏற்படுத்தி கொள்கிறார்கள்னா சூரிய நாராயணனுடைய கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அண்டார்டிகாவிலையும் இருக்கு ஐஸ்கட்டிக்குள்ளையும் இருக்கு அதை உயிர்த்தழும்படி பண்ணி அதை உசுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு வித்தை யோகாவிலும் உண்டு அதான் சொல்ற சூரியனை தியானிப்பவர்களுக்கு இந்த குளிர் ரோகங்கள் வருவதில்லை இந்த வீசிங் வருவதில்லை இந்த சளி பிடிக்கிறது இல்லை பிராங்காட்டிக்ஸ் மாதிரி தொந்தரவுகள்லாம் வரதில்லை சூரிய வழிபாடு செய்கிறவர்களுக்கு இந்த பனி சீசன் ஒரு இருக்காது சிவகுமார்னு ஒரு பழைய காலத்து நடிகர் இப்போ ஓய்வு பெற்றுகிட்டார் அவருடைய மகன் என்னமோ நடிகிறாராம் பேர் நீங்கள் வரமாடிகிடு அந்த சிவகுமார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஊர்களில் குளிர் நாள்களில் மற்ற மக்கள் வந்து ரெண்டு ஸ்வெட்டர் மூணு ஸ்வெட்டர் போட்டுருக்க சமயத்தில் நான் வெறும் உடம்ப ஜட்டியோட மொட்டை மாடியில் நிற்கிறேன் என்னால் முடியுதுன்னா அதன் ரகசியம் நான் செய்கிற யோகா தான் இந்த யோகா தான் எனக்கு அந்த சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறேன் யோகாங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சூரியனுடைய ஒலிக்கதிர்களை உஷ்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி பணிகளை என்னால் நிற்க முடியுதுன்னா அவ்வளவு ஹெல்த்தியாக நான் இருக்கிறேன் எனக்கு பனிரோகங்கள் குளிர் ரோகங்கள் வருவதே இல்லை நம்மில் பெரும்பாலானவருக்கு சளி பிடிக்குது அதுக்கு காரணம் சூரியனுடைய அனுகிரகம் பத்தலைன்னு தான் அர்த்தம் ஒரு பக்கம் மூக்கு ஒழுகிக்கிட்டே இருந்தா நம்மளால நிம்மதியை சாப்பிட முடியுமா பேச முடியுமா பரிசு கொடுத்த முடியுமா ஏதாவது ஒரு நமக்கு அடுத்தாப்பில் பப்ளிக்கா தும்றவங்களை ஜனங்கள் விரும்புறதில்லை பப்ளிக்கா மூக்கு சிந்தரவங்களை பார்த்து ஒரு மாதிரி மக்கள் விலகி போறாங்க ஏன்னா அந்த கிருமிகள் நமக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால இந்த ரோகங்கள் நமக்கு வராமல் இருக்கணும்னா சூரியனுடைய அனுகிரகத்தை நீங்கள் யாசிக்க ஆசிக்கலாம் நிச்சயமா உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நேத்தையே நான் சொன்னேன் வந்து ஆரோக்கியம் அபாப்னியாத் ரோகி அதாவது நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்ன பாஸ்கராத் இச்சேத் ஆயுர் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது சூரியனிடம் இருந்தித்து பெறுங்கள் அப்படிங்கிற பாருங்காஸ்தி பிரபவதி அசோ உஜிகானாத் யுத்தம் மத்தியே எதோ பதி ததருச்சா ஏன உதே அாயண லோகான் அவதிச்ச ஜகதாம் ஜீவிதம் சிரஜதபீச்ச ரவேர் மண்டலம் முக்தையே அஸ்து நம்ம காஞ்சிபரமாச்சாரியர் சமாதியானவர் ஒரு சொற்பொழிவுல சொல்லியிருக்கார் இந்த மயூரகவியனுடைய சூரிய சதகத்திலே சில சொற்கள் இப்படி இருந்தா தேவைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து அந்த பீஜத்தினுடைய ஒலி இப்படி அமையணும்னு அப்படி வச்சிருக்கிறாங்க அதை உங்களுக்கு அர்த்தம் தெரியாட்டியும் சொல்லி பாருங்கள் அது வாயால் சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ரோகங்கள் போகும்னு அவர் சொல்லி பல பேருக்கு தீராத ரோகங்கள்லாம் போயிருக்கு அதனால் இந்த ஸ்லோகங்களை படித்து பழகுங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு புதங்களையும் நீங்கள் என்ன ஸ்லோகங்கள் கேட்குறீங்களோ அது வீட்டில் போய் ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி பண்ணியும் உண்டு இன்றைய உபயதாரர்களான வைஷாதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வரல செவ்வாய்கிழமை நம்ம தேசிக பிரபந்தம் தொடங்குகிறோம் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தின சிவகம் சனிக்கிழமை லட்சுமி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை தேசிக பிரபந்தம் மீண்டும் அடித்த புதன்கிழமை இங்கே சூரிய சிதத்துக்காக சந்திப்போம் ஜெய்